நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் 29 ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நியூசிலாந்து நாடு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு இந்திய நாட்டின் மிக உயரமான கொடிக்கம்பம் பஞ்சாபில் உள்ளது 3. இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பத்ம பூஷன் விருது பெற்றவர் மஞ்சு பார்கவா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. எந்த வாயு ஆகாய மண்டலத்தில் அதிக சதவிகிதத்தில் உள்ளது 2. இந்தியாவின் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது 3. கோபர் வாயுவின் முக்கிய தனிமம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி